அல்லா சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதமானால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டார் அதற்கு ஆம் அவள் உறங்கி விழித்ததும் தன் ஆடையில் இந்திரிய தண்ணீரை கண்டால் குளிப்பது அவள் மீது கடமைதான் என நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் வெட்கத்தால் மூடிக்கொண்டு பெண்களுக்கும் கடிதம் ஏற்படுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹோலக செல்லம் அவர்கள் நன்றாக கேட்டாய் ஆம் அப்படி இல்லை என்றால் அவளது குழந்தை சில சமயங்களில் எதனால் அவளை போன்றிருக்கிறது என்று கேட்டார்கள்